ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மியன்பர்களே ஆன்மிகக் கல்வியை நன்கு கற்ற பண்புகள் நிறைந்த ஒருவரது உணவுத் தேவையை நிறைவேற்றுவதே மனுஷயஜம் என்று வேதங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அதிவோபவ நாள்தோறும் அதிதிகளுக்கு உணவளிப்பதையே மனுஷய யஜம் என்று வேதம் உபதேசித்திருக்கிறது எப்ராமணேபியோன்னந்ததாதி தன்மனுஷிஷ்டே என்பதே அந்த வேதவாக்கியம் இக்காலத்தில் பிற மனிதர்களுக்கு உணவு மட்டுமல்லாமல் பல்வேறு வகையில் உதவி புரிவதும் மனுஷியய்ஞம் என்று விரிவாக இக்கருத்து உபதேசிக்கப்படுகிறது வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்றார் திருவள்ளுவர் உணவு உடை கல்வி ஆகியவற்றை மனமுவந்து பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல் வழங்குதல் மருத்துவ உதவி செய்தல் ஆறுதல் மொழிகளை கூறுதல் முகத்தோடு பிறரை நோக்குதல் இவை அனைத்தும் மனுஷிய யஜம் என்று சொல்லத்தகும் உணவும் நீரும் வழங்குவதை உயர்ந்த தர்மமாக கொண்டது நமது தேசம் விருந்தோம்பல் பாரத நாட்டு மக்களின் இயல்பான பண்பு விருந்தோம்பலைத்தான் மனுஷய யஜ்யம் என்று சொல்லுகிறோம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற்பொருட்டு என்றும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற்பொருட்டு என்றும் திருவள்ளுவெருமான் திருக்குறளிலே அழகாக உபதேசம் செய்திருக்கிறார் இல்லத்தில் வாழ்வதன் நோக்கம் விருந்தோம்பலே ஆகும் விருந்து என்பது புதுமை வேளாண்மை என்ற சொல்லுக்கு பரோபகாரம் என்றே பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது விருந்தோம்பலும் இனியவை கூரலும் மனுஷிய யஜ்ஞத்தில் அடங்கும் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் மக்கட்பேறு ஆகியவற்றை முறைப்படுத்திக் கூறிய திருவள்ளுவர் அதற்கு அடுத்தபடியாக விருந்தோம்பலையே ஏற்றுப் போற்றியிருக்கிறார் அதிதியை தெய்வமாகக் கருதி வழிபடுவது நமது மரபு அதி மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபம் எல்லா மனிதர்களும் இறைவனின் வெளிப்பாடே ஆவர் மக்கள் சேவை மகேசன் சேவை நரசேவை நாராயண சேவை ஜீவசேவா சிவசேவா என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்லியிருப்பதை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று தாய்மானவர் உபதேசித்திருக்கிறார் ஆண்டவனின் அடியார்களுக்கு முற்றிலும் தன்னை இறை வாழ்க்கைக்கு ஒப்படைத்தவர்களுக்கு உணவளிப்பதும் மனுஷிய ஆகும் நரயஜம் மனுஷிய யஜம் இரண்டும் ஒன்றே சொற்கள் வேறு நரன் என்றாலும் மனுஷ்யன் என்றாலும் ஒரே பொருள்தான் ஷஷணீ சுல்லி உதகும்பீச்சமார்ஜனீ பஞ்சசூநாகிருக்திய பஞ்சயஜோவிதீயத்தே நமது உடல் வாழ்க்கையைக் காப்பாற்றிக் கொள்வதற்காக தவிர்க்க முடியாத தெரிந்தே செய்யப்படும் ஐந்து தவறுகளுக்குஅல்லது குற்றங்களுக்கு பிராயஷ்டித்தமாக பஞ்ச மகா யஜம் விதிக்கப்படுவதாக மனு என்கின்ற ராஜரிஷி மனுஸ்மிருதியில் உபதேசித்திருக்கிறார் மரங்களையும் மரக்கிளைகளையும் வெட்டுதல் பொருளை அரைத்தல் விறகை கொண்டு நெருப்பை உருவாக்கிச் சமைத்தல் நீர்நிலைகளிலிருந்து குடங்களில் நீரெடுத்து வருதல் நாம் இருக்கும் இடத்தை பெருக்கி தூய்மை செய்து கொள்ளுதல் இவற்றால் பிராணிஹிம்சை நடப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இவை தவிர்க்க முடியாதவை என்றும் கூறப்படுகிறது எனவே இல்லறத்தான் பஞ்ச மகா யஜங்களை நாள்தோறும் ஸ்ரத்தாபக்தியுடன் அனுஷ்டிக்க வேண்டும் இயன்ற வரையில் எவ்வளவு முடியுமோ பிறருக்கு உபகாரம் செய்ய ஆசைப்பட வேண்டும் அறவாழ்க்கை வாழ்கின்ற மக்களை தெய்வமாகக் கருதி அவர்களுக்கு இயன்ற உதவிகளை புரிய வேண்டும் பிறருக்கு மனமுவந்து உதவி புரிந்து மனுஷ்ய யஜத்தைக் கடைபிடிக்க வேண்டும் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்ற குரலில் விருந்து என்ற சொல் மனுஷ்ய யஜ்யத்தைத்தான் குறிக்கிறது காண்டத்வயோபபபாத்தியாய கர்மபிரம்மஸ்வரூபே பவர்க்கூபாய யஜ்நேஷாய நமோ நம வேதங்களில் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் இரண்டும் ஸ்வர்க்கத்தையும் மோக்ஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அவைகளுக்கெல்லாம் யஜங்கள் உறுதுணையாக இருக்கின்றன யஜ்ஞங்கள் வாயிலாகத்தான் சமூகத்திற்கு நன்மை புரிந்து நம்முடைய மனதையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு உண்மையை உணர்ந்து உய்வு பெறுகிறோம் முக்தி அடைகிறோம் எனவே அனைத்திற்கும் பேருதவி புரிகின்ற யஜ புருஷனை வேள்வியை நன்றாக வழிபடுவோமாக ஆராதிப்போமாக ஆதி குருநாதர் அனைவருக்கும் அருள் புரிவார் ஆக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்